ஒருமுலியோன்றும் நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் புதிய விஞ்ஞானம் வளர்வதற்கும் வானவியல் வளர்வதற்கும் அடித்தளம் அமைத்தவர் அவர் பதினேழாம் நூற்றாண்டில் இத்தாலியில் அறிவியல் புரட்சியை ஏற்படுத்தியவர் கணிதம் இவர் ார் பிப்ரவரி பதினைந்தில் இத்தாலியில் உள்ள பைசா நகரில் பிறந்தார் பள்ளியில் இவர் மாணவராக இருக்கும் போது ஆண்களை விட பெண்களுக்கு பல் குறைவு ஆண்கும் 32, இரண்டு பெண்ணுக்கு இருபத்தி எட்டு என அரிஸ்டாட்டில் எழுதி வைத்ததை பாடமாக நடத்தினார் ஆசிரியர் கலினியோ வீட்டில் உள்ள அம்மா மற்றும் பக்கத்தில் விட்டு பெண்களின் கற்களை எண்ணி பார்த்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இரண்டு தான் என்பதை பரிசோதித்து உண்மையை கூறினார் காலம் காலமாக நம்பப்பட்டு வந்த தவறான கருத்தை பரிசோதித்து உண்மையை கூறினார் இவர் இவர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ஆனார் பல்கலைக்கழக பாடத்தில் அரிஸ்டாட்டலின் கருத்துக்களின் பாடமாக இருந்தது உயரமான இடத்தில் போட்டால் கனமானது முதலில் தரையை அடையும் என அரிஸ்டாட்டில் கூறியிருந்தார் கலிலியோ ஆயிரத்தி ஐநூற்று தொண்ணூறாம் ஆண்டு பைசா கோபுரத்தின் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு கலிலியோ தொலைநோக்கி உருவாக்கினார் அவர் மேலும் பல தொலைநோக்கிகளை உருவாக்கினார் நான்காவதாக அமைத்த தொலைநோக்கியை சந்திரன் திருப்பினார் சந்திரனின் மேடு பள்ளங்கள் மற்றும் பூமியில் உள்ளது போல் மலைகள் சரிந்தன சந்திரனின் மேற்பகுதி பலவளப்பாக இல்லை என்பதை கண்டார் மேலும் இவர் சூரியனில் உள்ள கரும்புள்ளிகளை கண்டுபிடித்ததால் சனி கிரகத்தை சுற்றி வளையங்கள் உள்ளன என்பதையும் வியாழன் போல நான்கு சந்திரன்கள் சுற்றி வருகின்றன என்பதையும் கண்டுபிடித்து கூறினார் மனித வரலாற்றிலேயே முதன் ஆகாயத்தை தொலைநோக்கி மூலம் பார்த்தவர் இவர்தான் தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்டதால் வெளியிட்டார் சாட்டி கைது செய்தனர் இவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது இவருடைய புத்தகத்தை எரிக்க உத்தரவிட்டனர் இவரை சூரியனை பூமி சுற்றி வரவில்லை என பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க சொன்னார்கள் அவர் மன்னிப்பு கேட்டதால் அவருக்கு கொடுத்த ஆயுள் தண்டனையை வீட்டு சிறை தண்டனையாக குறைத்தனர் அதே சமயத்தில் இவரை பார்க்க யாருக்கும் அனுமதி கிடையாது என்று தீர்ப்பு அவர் எட்டு ஆண்டுகள் வீட்டு சிறையில் இருந்தார் கடைசி மூன்று ஆண்டுகளில் கண் பார்வை குறைந்து பார்வையை இழந்தார் அவர் மருத்துவரை பார்க்க கூட அனுமதி மறுக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்று ஆண்டு ஜனவரி எட்டாம் நாள் கழிவியோர் இயற்கை எழுதினார் அவருக்கு நினைவு சின்னம் அமைக்க கூட மறுக்கப்பட்டது அறிவியல் உண்மையை கண்டறிந்து கூறிய அந்த மா மனிதன் இறந்து முன்னூற்று ஐம்பத்தி ஆண்டுகள் கழித்து அவர் நிரபராதி தீர்ப்பு வழங்கப்பட்டது உலகிலேயே இவ்வளவு ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு கிடைத்தது இவருக்காகத்தான் இருக்கும் நன்றி வணக்கம்